அல்லா தொழுகையை கடமையாக்கிய போது ஊரில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் இரண்டு இரண்டு ரக்காதுகளாக கடமையாக்கினான் பிரயாணத்தில் தொழுகை இரண்டு ரக்காதுகளாகவே ஆக்கப்பட்டு பிரயாணம் அல்லாத போது தொழுகை அதிகரிக்கப்பட்டது